காலையில எழு உடனே வாய் கொப்புளிக்காம அந்த எழுந்த தண்ணியை ஊத்தி அப்படியே குடிச்சா நல்லதாவது ஒரு பாக்டீரியா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது சரிதானதுதாங்க அது வந்து ஒன்னும் இல்லை வாய் கொப்பிச்சுக்கிட்டு நீங்க தண்ணி குடிச்சிக்கலாங்க ஒண்ணு இல்லை துப்பு ஆமா துப்பா இல்ல ரொம்ப நீண்ட நேரம் நம்ம வந்து ஒரு அஞ்சு நாலு தூக்குதோ நாலஞ்சு மணி நேரம் அது மாதிரி இருக்கிறோம் இல்லையா அதனால வந்து மீண்டும் ப்ராசஸ் ஆயிருக்கும் ரொம்ப கெமிக்கல் ப்ராசஸ் ஆயிருக்கும் அது வந்து அவ்வளவு சரியானதா இருக்கு நீங்க வந்து எளிமையான எளிமையான உணவு மரக்கறி உணவு மீன்ஸ் வெஜிடேரியன் சாப்பிட்றவரு அப்படின்னா நீங்க பல்லே விளக்கில் இருந்தாலும் எந்த ஆபத்தும் வராது இத கே கேக்குறவங்க எல்லாரும் வந்து தங்களை தங்களே வந்து சத்தம் இல்லாம யாருக்கு சொல்லாம சோதிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதை புரிஞ்சுக்கலாம் ஓஹோ இந்த பூச்சிக்கொல்ல எல்லாம் வருதுன்னு சொல்றாங்களா வாய்கை புளிச்சு மடக்குறீங்க வாய் அப்படி உள்ள தண்ணி விட்டுறேன் எந்த கூச்சம் சுற்றுப்புற சூழ்நிலைய பத்தி ஒரு கூச்ச உணர்வுதான் நம்மள வந்து அபாடா படுத்து சமுதாயத்தை அதுக்கு பேர் வந்து இந்தி செஞ்சு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நாங்க வந்து எங்ககிட்ட வர்றவங்களுக்கு சிறிது குழந்தைகள்ல இருந்து அந்த விஷயத்த நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க தலையில ஏத்துறதுக்கு பாக்குறேன் மீன்ஸ் அவங்களோட மூளையில செலுத்துறதுக்கு பாக்குறோம் பிகேவியரல் டீசென்சி மட்டும்தான் சரியானதே ஒழி அதாவது குணநலன்களோட மத்தவங்களோட துன்பப்படுத்தாம இருக்குது மத்தவங்களுக்கு அந்த கெடுதலான விஷயங்கள் பேசாமல் இருக்கிறது இப்படி இந்த விஷயங்கள் தான் தேவைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டியது இல்ல இதெல்லாம் நான் பாக்க வேண்டியது இல்ல நீங்க முன்னுதாரணமா இருந்துக்காம தம்பி உங்க உங்களுடைய சுற்று இருக்கிற நண்பர்களுக்கு அது பயன்பாடு உள்ளதா நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம்லன்னு ஒரு மோட்டிவேட் பண்ணிவிடுவேன் ஒரு ஒரு முடக்கு ஒரு முடக்கு தண்ணிய நீங்க தாகம்னு குடிக்கும் போது வாயில ஊத்தி கொஞ்சம் அப்படி கொப்பிளிச்சு நீங்க முழுங்கிட்டீங்கன்னு வைங்க உற்பத்தி ஆகிட்டு இருந்த எண் செய்யும் கொஞ்சம் எச்சில் அதிகமா போறேன் அது இன்னும் நன்மை செய்யுங்க அப்புறம் உங்களுக்கு ஜீரண கோளரே வராது அதிகமான உணவு வயிற்றுக்குள்ள ரொம்ப நேரம் தங்கறதுனால மேல் அதாவது நான் சொல்றது இறைப்பையில தங்குறதுனாலதான் அல்லது ரொம்ப நேரம் வயிற்றுல தங்கி அந்த கெமிக்கல் ப்ராசஸ் உள்ள நடந்துட்டு இருக்கும் இல்லையா நொதித்தல் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் அங்கிருந்து வெளிப்படக்கூடிய நாற்றம் தான் வந்து வாய் பல்ல தங்கி அது வந்து வாயை திறந்த உடனே கப்புன்னு ஒரு வாசனை வருது அப்படின்னுட்டு இந்த விவேக்குல இருந்து எல்லாருமே வந்து ஒரு சிரிப்பு அது சிரிப்பான விஷயத்தை மாத்திட்டாங்க சிந்திக்க தகுந்த விஷயமா அதை மாத்தலை அரை வயிறு உணவு கால் வயிறு தண்ணீர் கால் வயிறு காலியா விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு எளிமையான தீர்வு கிடைச்சிடும் அப்போ அவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்களை நம்ம மாத்தி அமைச்சுக்கிட்டால் பல் துலக்குதல்ற விஷயம் வந்து தேவையே இல்லாம இருக்கும் அல்லது பல் துளக்கறத வந்து எளிமைப்படுத்திக்கீங்கன்ற பிரஸ்டில்ஸ் சொல்லக்கூடிய பிரஸில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள வந்து நீங்க வந்து பல்லுல இதுகள் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிறதுக்கு மட்டும் மேலும் கீழே சில ஓட்டங்கள் ஒண்ணு ஒரு ரெண்டு ஒரு தரமோ ரெண்டு தரமோ மேல கீழே தள்ளிட்டு அந்த பிரஸ் அலங்காம கழுவி வச்சுட்டீங்கன்னா கிராம வேப்பங்குச்சி அதை வச்சு அதை பத்தி அதை பத்தி நீங்க இந்த கேள்விக்கு கேட்டு இருக்காதே தொடமா நேரம் அதுல எந்த தவறும் இல்லைங்க ஆனால் அங்கேயும் ஒரு மிக மாபெரும் ஒரு குறைபாடு இருக்குது என்ன வேப்பங்குச்சியை வந்து மெல்லுவாங்க கிராமத்துல ஆமா மென்னுட்டு அப்புறம் அப்படியே அந்த வேப்பங்குச்சி அவ்வளவுதான் வீசிடுவாங்க சிலர் மட்டும்தான் சிலார் மட்டும்தான் அந்த பிரிஸ்டில் மாதிரி உருவாகக்கூடிய முன்னால் இருக்கூடிய வச்சு அந்த பல்ல தொலைக்கிறது இது மேல வேலை செய்வாங்க போட்டு மேல கிழநெய் வருது அதுல வந்து இந்த ரெண்டு விஷயங்களுமே நம்ம வந்து தவிர்க்கறதுன்னு நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா நீங்க பல்லுக்காக வேப்பங்கச்சி உடைக்கிறதுன்னு ஆரம்பிச்சா எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரே மூணு இன்ச்சு நீளம் உள்ள ஒரு வேப்பங்குச்சியை பயன்படுத்துறீங்க ஆனா ஒருத்தர் ஒவ்வொரு தரமும் ஒரு இந்த வேப்பங்குச்சியை உடைக்கும் போது எனக்கு வந்து கண்ணுல அப்படியே தண்ணி வரும் நல்லா தெரிஞ்சவங்கன்னா சொல்லி போடுவேன் பல்குச்சிக்காக வந்து எவ்ளோ பெரிய மரத்தை உடைப்பாங்க தெரியுங்களா உங்களுக்கு நீங்க கிராமத்துளியோண்டு மூணு இன்ச்சு கையில பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு பல்லுல பயன்படுத்துறதுக்கு ஒரு இன்ச்சுக்காக ஒரு சொப்பு கிழங்கு கிளையவே புடிங்கி விசிடுவானுங்க மிக மோசமான நம்ம இன்னைக்கு வந்து படாதபாடு பட்டு இருக்கிறோம் நிழல் வந்து எழுந்து பூமியை வந்து நிழல் படுத்துறதுக்காக வச்ச மரங்களை எல்லாம் இழந்துட்டு உடம்பு எங்க பார்த்தாலும் உஷ்ணம் அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை தாங்க முடியாம பூமி வந்து அதுல வர உஷ்ணத்தையும் தாங்க முடியல ரெஃப்ளெக்ட் ஆகிற உஷத்தையும் தாங்க முடியல பசிட்டு இருக்காங்க இப்ப எல்லாமே எத்தனை பேசுறாங்கல்ல வார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஷை இன்னைக்கு எவ்ளோ பெரிய விஷயம் இல்லைங்களா இன்னைக்கு கூட நேற்று கூட எழுபத்தோரு லட்சம் மரக்கன்றுகள் நிற்கிறாங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு அம்மா அவங்களோட பிறந்தநாளுக்காக ஆனா அந்த மரங்கள் வளர்ந்து அது பாதுகாக்கப்படுது அப்படின்னா இல்லைங்க அதுதான் பெரிய குறை இப்படி இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்றேன் அப்ப என்விரான்மெண்டல் லாஸ் நிறைய ஆகுது நமக்கு அப்ப நீங்க பட்பசையை பயன்படுத்தாம இருந்தா கெமிக்கல் நான் சொல்றது கெமிக்கல் சார் பல்பசையை பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா நினைவு வச்சுக்கோங்க எல்லாருமே பட்பசையினுடைய ட்யூப் இருக்குல்ல டியூப்ல வந்து கருப்பு செவப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் ஒரு ஓவரத்துல அந்த இது பார்க்கோடு மாதிரி போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து கெமிக்கல் ஒரு பிப்டி ஐம்பது கெமிக்கல் ஐம்பது இயற்கை அப்படின்னு இருக்கும் அந்த இதனுடைய பச்சை கலர்ல ஒரு இது கோடு பாக ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க கோடு கலர் கோட் கொடுத்துருப்பாங்க அந்த பச்சை கலர் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு முறையில் தயாரிக்கப்பட்டது இயற்கை பொருட்களை கூட தயாரினது அப்படின்னுட்டு இது வந்து அவங்கவுங்க இதுக்கு சவுரி மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இது தேவையில்லை நம்ம பற்பசி பயன்படுத்தாம இருந்தாலும் நமக்கு எந்த கெடுதலும் இல்லை பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் முகம் சுலிக்க மாட்டாங்க அப்படின்னு வராதுங்க நடுவுல கொஞ்சம் விட்டுட்டு பேசும்போது நல்ல மென்னு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிட்டாலே பல்ல வேறு பக்க ஈறுகளும் தங்களோட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் பலமா இருக்கும் அதனால வந்து உணவை வந்து மின்னு சாப்பிடுற பழக்கத்தை அவசியம் எல்லாரும் மேற்கொள்ளுங்க ஒரு பயிற்சி பாட்டுக்கும் உடற்பயிற்சி கொடுக்கறோம் விளம்பரங்கள் இருக்குது எல்லா டிவிலயும் எல்லா இதுலயும் இந்த விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் உள்ள நுணுக்கமா நாம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் நம்மளோட அறிவை கொண்டு நாம நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இயற்கை வந்து நமக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்துருக்குது அப்ப இயற்கையா இயல்பாக கிடைக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி நல்ல விதமா வாழ்றதுனாலதான் இயற்கை விஷயத்தை வந்து தலைப்பட்டு ரொம்ப அழகா அடுத்த முறை வேற ஒரு சப்ஜெக்ட் பேசலாம் இதே மாதிரி நன்றி மீண்டும் அடுத்த இயற்கை சந்திப்போம் நன்றி